அந்த சொல்ல போறப்படாத தன் கருத்தையும் போல் தான் சொல் ரெண்டே சொல்லு சொல்லப்படாது கொலை ரெண்டு சொல்லாம விடுத்து ஆறு எடுத்து சொல்லுகிறாரே பெற்றன தொடுத்தலா மற்றொன்று விரித்தலா பைனு சொல் பாராட்டலா இந்த நாட்டுடைய பண்பை காப்பதற்கு செய்யறான் பண்புக்காக செய்யற தன் கருத்தே முற்றுவித்தன் அதல்லவா கவிதை நாட்டினுடைய பண்பாட்டுக்கு ஒரு சிறிது கூட எடுக்குவார் கூட நாம தான் உலகத்தை தாங்குறோம் என்பதல்ல நாமும் இருக்கிறோம் அந்த உண்மை இழிவு சிறப்பு தான் இருக்கிறோமில்ல இருக்கிறோமில்ல நாம் அந்த உலகத்தில் நாம ஒருத்தானே முன் பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான் செஞ்சுட்டான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இவருக்கு என்ன நினைப்பு கண்டார் கண்ட உடனே அவன் கருத்து தான் நிலை பெறும் நினைத்தார் அதுக்கு ஏற்பதான் மத்தினி நாம் போற்றுவதன் வானோற்பருளை பற்றலம் கைவாளால் பாசம் அருத்தரு இதுக்கு மேல போறார் உற்ற உற்றவரை என்றும் உடன் பிரியா அன்பருடி ஒற்றோடியால் பாகனார் பொன்னும் பலம் அணிந்தார் ஒரு பகுத்தறிவாதம் நானும் கவனமா தான் கேட்டு வந்தேன் சார் ரொம்ப திருநீரே பற்று அடார உடைய பயவன் திருநீர் அணிஞ்சபோது கூட அவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டார் அவன்கிறத மாத்திட்டார் ரொம்ப அருமைதான் எல்லாம் இருக்கட்ட இதுவரைக்கும் இவர் எந்த நெறியை கடைபிடிச்சார் அந்த எங்க போயிட்டார்னு கேக்குறேன் குத்தி கொலை வாங்க செல்லாம் இருந்தாரோ அவர்ல இறந்துட்டார் இன்னைக்கு அவருப்படி பண்பா இருக்கலாம் உங்க சிவபெருமான் இங்கேயே சென்றாட்ட கேட்டான் நம்ம எனக்கு அதான் சந்தேகம் இல்லையா இல்ல உற்றுவியா இவர் சரி சார் ஏனாது நாலு வரைக்கும் அவருடைய இவரை காப்பாற்றுகின்ற பொறுப்பு அவனுக்கு இருக்கல என்ன செய்தார் வாடா ராஜா ஐஸ் வைக்காதீங்க என் கேள்விக்கு என்ன பதில் என்ன செய்தார் ஏனாஜிநாதர் இறந்து விட்டார் என்பதற்கு மட்டும் வருத்தப்படப்படாதே இறந்தபின் என்னாகிறார் என்பதையும் கேட்கணும் கடைசி வரை கேட்கணும் காது கேட்டோடு பாட்டு அந்த இடத்துல இல்ல எனக்கு தெரியாது சொல்றேன் என்ன பண்ணணும் இயல்பா பாக்குன்னு அம்மா அம்மா இல்லையா கூட என்ன பண்ணணும் கேட்டா அம்மா பிள்ளை அம்மா தம்பி கொஞ்சம் அப்பதான் நீ கேட்டது கைத்தாலும் நீக்க போனா சத்தத்தை அப்படி இல்லை அதே போல சிவருமான் என்ன செய்தார் அருமையான கேள்வி இல்ல கேக்கணும் அருமையான பதில் எல்லாம் மத்தினி நாம் போற்றுவதன் அப்படிதான் சிவருமான் எங்கே போனார்னு கேக்கட்டில் வானோர் பிரான் அருளை பெருமான் என்ன செய்தார் இவரிடத்துல என்ன இருந்தது ஏனாதிநாதத்துல எல்லாம் இருந்தது போது கொஞ்சம் பாச உணர்வு இருந்தது தெரியுமா அந்த உடம்புல இல்ல அந்த பாச உணர்வு இருந்தது சொன்னா மீண்டும் என்ன பண்ணும் பிறவிக்கு ஏதுவாகும் பிறவிக்கு ஏதுவாகும் இல்லவா அதனாலதான் சிவரான் படிச்சாடா கண்ணு நற்று பண்ணிய உம் பாசமாம் பற்றிக்கும்ரியணி தேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கரு பேரீ படிச்சொழியா அப்ப பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆண்டவன் என்ன செய்வான் அந்த ஆன்மா கிடத்தில் இருக்கிற அந்த பாசம் இருக்கிற வரைக்கும் அவன் தோன்றுவதில்லை பாசம் நீங்கன்னா அவன் தோன்றி ஆட்கொள்ளுவான் அதுதான் பற்றுக பற்ற பட்டினி முதல் ஞானி முதல் ஏன் சாமி பட்டினி அப்பற்றே திரு சொல்ல மாட்டான் திருக்குற சொன்னேன் சொல்ல மாட்டான் ஏன் கண்டு முட்டு கேட்டு முட்டு ரெண்டும் உண்டா ரெண்டும் உண்ப்பா பற்று விடற்கு பற்றத்தான் பட்டினி பற்றுக பாசமாம் பட்டறுத்தும் திருக்குறள் ரெண்டு ஒண்ணுதானே சொல்லால் வேறு கருத்தால் ஆதலால் இவர் என்ன பண்ணார் இந்த பாசத்தை நீக்கணும் யார் மேல ஏனாதிநாத பாசத்தை அத பட்டலம் கையால் பாசம் அறுத்தருளி இந்த அதிசூரன் கையினாலே உடம்பு நினைக்காத அந்த பாசத்தை இவரை கொண்டு இவரை செய்தார்கள் எவை எதிரியோ அவனை கொண்டு இவருக்கு நன்மை செய்தார் யார் எதிரியோ அவனை கொண்டு பட்டலம் கைவாளால் பாசம் அருத்தருக்கும் அவர் அழைச்சிட்டாராம் உற்றவரம் உடன் பிரியான்பருளி எப்பவுமே நம்ம இருப்பா என்று சொல்லி அழைச்சிட்டு பொற்றோடியால் பாகனார் பொன்னம் சென்ற தொழில்மின்கள் அருமையான முடிவுரை வழங்கியது இருக்குதே அது அருமையான முடிவுரை இல்லைன்னு வழங்க தெரியுமா ஆயிரம் இருக்கு ஏனாதிநாதர் இவரை காத்த ஆண்டவன் அவர்தான் இங்கே இருந்தார் பற்றலம் கையால் சாசம் அறுத்தள்ளார் தன்னோடு அழைத்துக் கொண்டு சென்றார் என்று சொல்லி அந்த முடித்தாரே அந்த முடிவுரை எல்லாம் மிகச்சிறந்த காப்பி அமைப்பில் மிகச்சிறந்த இப்படியாக ஏனாதிநாதரை நம்பெருமான் சாத்தும் திறனீட்டு சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கலரஞ்சி பரவாயில்ல ஒன்னும் நேரம் அதிகமாக காலத்தன்னப்பிரதம் நம்பெருமான் இது வரைக்கும் அடியோம் கண்ணப்பர் அடியவரை ஒரு நாள் முடிக்குமா ஐயமே ஐயமே முடிக்கணும்னா இங்க மூடணும் அதன் கதையை அப்படின்னு ஆரம்பிச்சிடணும் இதை திறந்தோம்னா சிவசிவா இது நாங்க திருமுறை முற்றுவதில்ல கோவையில் கடைசியில் ஏழாவது பேச்சியா கண்ணப்பு ஏழு மாசம் யோகியதையா சேக்கலாரோட போனா ஒரு அப்படி ஆகாட்டியே நெருங்கி போகணும் இல்ல மூடி வச்சிட்டு அருமையாச்சோம்னா கொத்தப்பினாடு நேரில் அழைக்கிறோம் அங்கே தின்னார் அங்கே நாகன் தத்தை அப்படி அடிச்சுட்டா ஒரே பேர்ல பேச எப்படி போட்டு வைக்கிறது என்பதை பார்ப்போம் நீங்க இந்த மாதிரி இந்த நாள்ல உங்களோட சேர்ந்து இந்த ஏனாதிநாதர் சிந்தனை பெருமுன்னியம் கிடைத்தது அந்த பெருமுண்ணியத்தையும் பெருமானுடைய திருவருள் நம்முடைய தவத்திர சுவாமியுடைய வணங்கி மீண்டும் நம்முடைய கோபால அவர்களுக்கெல்லாம் எங்கள்